வணக்கம் மே 14 இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலக பெண் குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது 2. இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாட்டின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றார் மூன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் கௌரவிக்கப்பட்ட இசைக்கலைஞர் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் பத்திரிகையாளர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது மூன்று அகில இந்திய செஸ் ஃபெடரேஷன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவுக்குவியலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்